ओम सद्गुरु सद्गुस्वामी जि गुरुकृपया खंधरनुभूति नि्यम कुमरा कुमरा वल्लीवसेना काम जय जय सुब्रह्मण्यों मयूराधिढ़ महावाच्यगूढ़ मनोहारिदेहम महचिदेह महीदेवेव महावेद भाव महादेवभाल பஜே லோக பாலம் முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா உண்டான பாசுரம் பாடல் ரெண்டு உல்லாச நிராகுலயோக இட சல்லா பவினோதனும் நீ அலையோ சொல்லாய் முருகா சுரபூபதியும் உல்லாச நிராகுல யோகஹித சல்லாப வினோதனம் நீ இளையோ எல்லாம் அற என்னை இழ இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியும் முருகாச்சரணம் நேற்றுக்கு முதல் பாட்டுல ஒரு இது ஒன்னை வேலையும் மயிலையும் பாடும் பணியே குத்தருவாய் பாடும் பணியை அருள்வாயினார் என்ன ஒரு விசேஷம்னா இந்த ஐம்பத்தி ஓரு பாடல்களையும் அதிகங்களையும் ஒன்று அவர் பிரார்த்தனை பண்ணார் இல்லை ஒரு அப்ளிகேஷன் பண்ணார் கோரிக்கை வைக்கிறார் இல்லை அந்த ஜீவன் பரமாத்மாவை அடையக்கூடியது அதாவது அருணகிரிநாதர் ஜீவன் பரமாத்மாவான சுப்பிரமணிய சுவாமி ஞானஸ்கந்தன் ஆனால் அடைவதற்குரிய ஒரு ப்ராசஸ் ஒரே காமிக்கிறார் அதில் பல விஷயங்களை தாண்டி வர வேண்டியிருக்கு அதற்குண்டான விஷயங்கள் எல்லாத்தையும் தான் ஒரு அப்ளிகேஷன் மாதிரி ஒரு பிரார்த்தனை மாதிரி சொல்கிறார் அல்லது இதை அவர் ஆயிடுத்து நமக்கு இந்த பர்டிகுலர் அந்த பாடல்களை பாடினா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு என்ன பிரயோஜனம் வரும் என்ன ரிசல்ட் வரும் அப்போது இந்த இப்போ வந்து எங்கள் குருஜி ஹரிதாஸ்கிரி குருஜி ஒரு சுவாமியை பற்றி பாடுவார் அவர் பாட்டு நிறையா இருக்கு அதில் ஒரு பாட்டில் இது பாடும் கல்லும் கவி பாடுமே இருக்கும் கல்லும் பாறாங்கல்லும் கவி பாடுமே பாராங்கல்லும் கவி பாடுமே கண்பார் அப்படியும் அவருடைய கிருப்பை இருந்து அவன் நினைத்தால் அதுக்கு கேட்பப்படணும் அவனுங்கிறது என்ன தற்சப்தத்தால் சொல்லப்படுது பரமாத்மா அதுதான் முருகன் ஏற்கனவே சொல்லிட்டாங்க இது பண்ணியாத்தி அது தீர்மானமா சொல்லியாத்தி சிவமே ஸ்கந்தன் ஸ்கந்தமே சிவம் சிவம் பரம்பொருள் பரமாத்மா பிரம்மம் பிரம்மம் அது வந்து நிர்குணமாக இருக்கக்கூடிய விஷயம் பிரம்மம் ஒக்கட்டேன்னு சொல்லக்கூடியது அது சகுணமாக இருக்கிற போது அது வந்து சிவபரம்பொருளாக காண்பிக்கிறது நிஷ்கல பிரம்மம்னு சொல்வார ரூபாரூபமான ரூபம் அல்லது சைவாகம பிரகாரம் பார்க்கக்கூடிய அந்த ரூபம் எல்லாமே சிவன் அதாவது நடராஜ மூர்த்தியோ சோமஸ்கந்த மூர்த்தியோ தக்ஷிணாமூர்த்தியோ பிக்ஷாட மூர்த்தியோ சந்திரசேகர மூர்த்தியோ ரிஷபாரோட மூர்த்தியோ இதுவாக அந்த மாதிரி முருகன் அன்றுக்கு வந்தும் சுப்பிரமணியனுக்கும் இருக்கிறது இது வந்து ஒரு முகத்தோடு எப்படி அவன் காட்சி த அதாவது எங்கள் குலதெய்வமான கரும்பு தண்டத்தை வச்சுருக்க தண்டபாணியாக இருந்தாலும் இல்லை ஞானதண்டத்தை வச்சுருந்தாலும் இல்லை வள்ளி தேவசன சுப்பிரமணிய சுவாமி இருந்தாலும் எல்லாமே அது ரூபமான சகுணமான ரூபம் சகுணமான பிரம்மம் அப்போ அந்த சகுணமான பிரம்மத்தை அடைவதற்கு உண்டான வழியை காமிக்கிறார் அப்போது ஒவ்வொரு பாட்டுலேயும் ஐம்பத்தோரு பாட்டுலையும் பார்த்துருந்தேன் நான் இந்த பிரார்த்தனை இருக்கும் இல்லை அது நம்ம பாடினால் என்ன பிரயோஜனம் என்ன பலன் கிடைக்குங்கிறப்ப இதை கேட்டால் என்ன பலன் இதை நான் சொன்னால் என்ன பலன் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்குண்டான ஒரு விஷயந்தான் ஐம்பத்தி ஓரு செயலின சொல்கிறார் அப்புறம் கந்தனை அடைவதற்குண்டான அனுபூத்தி அனுபூதி அடையும் கந்தனை அடையணும் அனுபூதிக்கு அனுபூதிக்காக இந்த ஜீவன் இந்த ஆத்மா அதுக்கு என்ன வழி அதுதான் இந்த ப்ராசஸ் சொல்லிட்டுக்கார் கந்தனால் என்ன அடை அடையக்கூடிய அனுபூத்தியும் அதனால் என்ன அது அனுகிரகம் அவனுடைய அருளை பெறுவதற்கு என்னென்ன செய்யணும் கந்தனால் அனுபூத்தி அடைய முடியும் அதுக்கு என்னென்ன செய்யணும் அதெல்லாம் காமிக்கிறார் அதெல்லாம் காமிக்கிறார் அப்போ கந்தனிடம் அடையக்கூடிய அனுபூத்தியை சொல்லி அது முடிகிறது அப்போ கந்தனிடம் அனுபூதினா பேசா அனுபூதி பிறந்தவையும் பேச அனுப்ப அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அந்த நிலை இருக்கேன் ஆனந்தம் ஆனந்தமான உப்பநிஷத்தில் காமிக்கணும் அப்போ அப்படியே ஆனந்தமயமாக இருக்கும் அது காமிக்கிறேன் இந்த அருணகிரிநாதர் வந்து ரொம்ப வசத்தி அதில் இன்னும் சந்தேகம் இல்லை வந்து அப்பப்போ தோன்றதை சொல்லணும் அருணகிரிநாதர் தமிழில் சொல்றிருக்கார் அவர் ஏற்கனவே தமிழில் கத்து இருந்தார் தமிழ் இலக்கணங்கள் எல்லாமே தெரியவருக்கு வந்து கத்து வேற அந்த விஷயங்களும் சின்ன அவர் சின்ன வயசுல கற்றுந்தான ஏற்கனவே முருகன்ட்ட வர்றதுனால அவர் தன்னுடைய பிராணத்தியாகம் பண்ணதுனால ஒரு பெரியவரை வந்து உபதேசம் பண்ணார்கள் ஏன்னா மந்திர தீட்சம் ஆயிடுத்து முருகனாலேயே மந்திர தீட்சை கொடுக்கப்படுது பிரணவத்துக்கு மேல என்ன இருக்கு அடுத்தது அவருக்கு வந்து உபாசனையும் தூண்டி விட்டாச்சு குரு உபாநசன் அவருக்கு எல்லா விதமான ஒரு தகுதியும் இருக்குது இவரே மாதிரி ஒரு ஒரு ஒரு வந்து உதாரணம் காமிங்கன்னா துளசிதாசன் துளசிதாசர் வந்து நார்த்தில் உத்தரப்பிரதேசில் அங்கே இருந்தவர் அவர் துளசி ராமன் இப்பவும் வால்மீகி ராமாயணம் வந்து வெறும் தமிழ்நாடு அதிகமாக போனால் கேரளா இந்த இது மாத்திரம் கர்நாடகாவில் கொஞ்சம் ஆந்திராவில் கொஞ்சம் அதை தாண்டி ஆந்திரா தாண்டி போனால் எல்லாம் துளசிதாசராமாயணம் தான் அது அவதின்னு சொல்லப்பட்ட டைலக்ட் மாற்றணும் ஹிந்தி ஸ்கிரிப்டில் தான் ஹிந்தி இதில் தான் எழுதணும் ஆனால் அவதிங்கிற பாஷை பேசக்கூடிய பாஷை மாத்திரம் அவதி அந்த பாஷையில் அவர் வந்து எழுதியிருக்கார் அந்த துளசிதாசர் துளசிதாசராமாயணம் அவருக்கும் இதே மாதிரி பேக்ரவுண்ட் உண்டு ஆனால் அவருக்கு வந்து மாறினது அவருடைய மனைவிய உபதேசம் பண்ப்பில் ஒரு குருவாயிட்டார் உடனே அப்படியாயிடு இவர் வந்து பிராணத்தியாகம் பண்டாப்பில் ஒன்று ஆட்கொள்ளப்பட்டார் அகமத்தும் ரெண்டு பேரும் உயர்ந்த ஒரு கிரந்தங்களை செய்திக்கிறாங்க அதனால் திருப்புகளும் ஒவ்வொரு பாட்டும் ஏற்கனவே பசனம் இல்லையா இந்த இதை நம்ம அனுபூதி அனுபூத்தி மாதிரி அதுவும் ஒவ்வொரு பிரார்த்தனையாக இருக்கும் இல்லை அது பாடினா என்ன பலன் இருக்கும் இல்லை என்ன ஒரு வேண்டுகோள் அப்படி இருக்காப்புல இருக்கும் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அது பார்த்துக்கலாம் அது ஒரு வேண்டுகோளாக இருக்காப்புல இருக்கும் இல்லை ஒரு பலன் கிடைக்கிறாப்புல இருக்கும் இல்லை அவர் ஸ்கந்தனை அடைஞ்சாச்சேன் அப்போ நமக்கு வந்து ஒரு பலனை காண்பிக்கிறது என்ன ஒரு ரிசல்ட் கொடுக்கும் என்ன பிரயோஜனம் காமிக்கிறது அப்படிக்கணும் இந்த பக்தியில் பார்த்தா இவ நம்ம அருணகிரிநாதைய பக்தி அப்படின்னா பொருவாக வந்து இந்த சம சமயக்குறவர்கள் பார்த்தோம் இல்லையா ஞானசம்பந்தர் இது வாத்சல்ய பக்தி மாதிரி பிள்ளை அப்பா அது மாதிரி காமிக்க அப்பர் அடிமை இருக்கும் தாச பக்தி சுந்தரர் மித்திரனாக இருந்தார் நாயகி மாதிரி தான் இவர் இருந்தார் நம்ம மாணிக்க வாசகர் இவரது வந்து ஒரு ஜீவன் நேர பரமாத்மாட்ட போறது பரமாத்மா சுப்பிரமணிய சுவாமி ஞானஸ்கந்தன் ஜீன் ஆத்மா நம்ம அருணகிரிநாதர் அது காமிக்கிறார் அதில் தாசபக்தியாக இந்த இடத்துல சில இடத்துல அப்படி காமிக்கிறது இதெல்லாம் அதாவது அதிகமாக அதை பார்க்க பார்க்க நமக்கு தோன்றக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அப்போ இந்த இதில் என்ன சொல்கிறாருன்னா கவலையற்று இல்லாம இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு விசாரம் கவலை இல்லாமல் இருக்கிறது காமிக்கிறார் இதில் உல்லாச நிராகுல யோக சல்லாபினோதன் இதில் ஆறு திரு ஆறு படைவேடிகளை எங்களுக்கு காமிக்கிறாப்ல இருக்கான் இவனோ முருகனோ சுப்பிரமணியம் உல்லாசன் மகிழ்ச்சியை கொண்டவன் நிராகுடன் எந்த கவலை ஏற்றவன் அடியாரர்களுக்கு சாந்தத்தை கொடுக்கூடிய யோகிகளுக்கு க்ஷேமத்தை கொடுக்கூடியும் சல்லாபன் அதாவது சந்தோஷத்தோடு பேச்சுண்டு சிறந்த பேச்சாடி பேச்சு வினோதன் லீலைகளால் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தணும் இந்த லீலைகள் சுப்பிரமணிய சுவாமி லீலை வந்து இதில் நம்ம ஸ்கந்த புராணத்தில் பார்க்கலாம் ஸ்கந்த புராணத்தில் அவசியம் காணப்படுது சுரபூபதி சுர சுரர்களுக்கும் பூக்களுக்கும் பதி பூ வந்து இந்த பூமி பூமியில இருக்கிறவர்களுக்கும் பதி அவர்கள் வந்து தேவர்களுக்கும் பதி அதனால் சுர பூபத்தின்னு சொன்னான் தேவசேனாபதி ஆகிட்டான் தேவசேனாபதி அப்பட தேவர் தலைவனே முருகா நீ எப்பொழுதும் சந்தம சந்தோஷ மகிழ்ச்சியை கொண்டவன் கவலை இல்லாமல் இருக்கணும் யோகிகளுக்கு க்ஷேமத்தை கொடுக்கணும் அடியார்களுக்கு சாந்தத்தை கொடுக்கணும் சிறந்த பேச்சாளி சந்தோஷமாக பேச்சு பேச்சை இருக்கணும் உன்னுடைய சந்தோஷத்தை கொடுக்கணும் ஆனந்தத்தை கொடுக்கணும் ஆனந்தம் கொடுக்கணும் அப்படி இருக்கேன் எல்லாவற்றையும் இழந்துடுன்னு சொல்லியும் எனக்கு அனுகிரகம் பண்ணியும் அதனால் வரக்கூடிய க்ஷேமம் என்ன சொல்லு அப்படிங்கிறவர்கள் என்ன சொல்கிறார் நேத்தி பார்த்த விஷயத்தில் ஒரு சொல்லணும் அந்த கஜமுகாசுரன் வந்து பரமேஸ்வரன்ட்ட தபஸ் பண்ணி வரங்கள் வாங்கி இருந்தவன் எல்லா தேவர்களையும் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வந்து பகவான் பரமேஸ்வரன் அந்த பெரிய ஒரு மந்திர மண்டபம் சப்தகோடி மகாமந்திரா சித்த விபிரம்சக்காரகான் அப்படின்னா குருகீதில் வரும் ஸ்காந்தத்திலே இருக்கக்கூடிய விஷயம் அது அவர் பிரணவத்தை சமஷ்டி மஷஷ்டி பிரணவத்தை பார்த்தார் அவர் வந்து மகாகணபதி தோன்றினார் மகாகணபதியை வந்து பூதவன்களோடு போய் அவரை முடிக்க சொன்னார் கடைசியில் ஞானஸ்வரூபம் வச்சேன் அதனால் தன்னுடைய தந்தமே ஞானஸ்வரூபமாக இருக்குது அதனால் அஜானமான அவனாக முடித்தார் அவரெல்லாம் தேவர்கள் அதுக்கு முன்னால் முடிக்கிறதுக்குன்னால் இதெல்லாம் தோப்புகரணம் போடும் அது மாதிரி கடைசியில் இவனுக்கு ஏன் போடணும்னா நம்ம மகாகணபதிக்கே போட்டு ஸ்தோத்திரம் பண்ணார் நம்ம காமிச்சாரில் நம்ம சகோதரன் அப்போ அப்படிப்பட்ட மகாகணபதிக்குண்டான சகோதரனாக இருக்கக்கூடிய தம்பியாக இருக்கக்கூடிய நம்ம முருக கடவுள் அவர் முடித்ததே தாரகாசுரன் சூரபத்மாசுரன் சிங்கமுகாசுரன் சூரபத்மாசுரன் தான் அடியன் பார்த்த எல்லா அடியன் சேவித்த எல்லா புராணங்களையும் அதிகமான தேசத்தையும் அதிகமான காலத்திலையும் ஆண்டவன் அதிகமான சக்தி படைத்தவன் ஆயிரத்தி எட்டு நூற்றி எட்டு யுகங்கள் வந்து அப்படியே கஷ்டப்படும் ஏன் ஆச்சு தேவர் இப்படி கஷ்டப்பட்டார் தக்ஷ யக்கியத்தில் போய் மாட்டின்றதுனால தக்ஷ எப்படி இருந்தது அவைதிகமான யஜ்யத்தில் பண்ணதுனால அப்படி ஆச்சு அதனால் ஆணவ மலம் மாயாமலம்னு சொல்வார்கள் அப்படியும் அந்த சூரபத்மன் ஆணவ ஒரு பிரதிநிதியாக அவர் கடைசியில் அனுகிரகம் பண்ணதுனால வேலும் மயிலும் சேவலுமானார் ஒரு பாகத்தை வந்து தன்னுடைய குடியில் வச்சுட்டார் இன்னொரு பாகத்து வாகனமாக பண்ணிட்டார் இங்கே என்ன காமிக்கிறார் முருகா முருக பிரமாணையும் இந்த ரெண்டாவது பாசுரத்தில் சுரர்களுக்கும் தலைவன் இந்த விண்ணுலகத்தும் தலைவன் மண்ணுலகத்தும் தலைவன் உல்லாசமாக இருக்கான் இன்பமாக இருக்கக்கூடியும் எந்த ஒரு ஆக்குலம் அதாவது யசனம் சோக்கம் அதெல்லாம் இல்லாதவன் நிராகக்குறாக துன்பம் இல்லாதவன் யோகமூர்த்தி சல்லாபம் பண்ணக்கூடும் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய அம்மா வள்ளி தேவசனோட அவர் இருக்கார் அவர் வினோதன் பலவிதமான கண்ணன் எப்படி விளையாட்டு பண்ணாரோ அந்த மாதிரி அருள் விளையாடுகள் அதாவது தேலைகள் செய்யக்கூடிய தேவ அப்படிப்பட்ட தேவன் இல்லையா நீ அப்படிங்கிற தேவையா அப்படிப்பட்ட தேவன் இல்லையா நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்படியும் இப்போ இத்தனை விஷயமும் அட்ரஸ் பண்ணதையும் அவரை வந்து சம்போதனை பண்ணது அட்ரஸ் பண்ணதெல்லாம் ஒவ்வொரு இதை காணிக்கிறது ஒவ்வொரு படைவிட காமிக்கிறது அப்போது எல்லாம் அரை எப்படின்னு சொன்னதுனால மற்ற வெளியில் இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆசைகள் எல்லாத்தையும் விட்டுடும் போற்றணும் அது போகணும் என்னை இழந்திடும் நான் என்னுடைய அகப்பற்று அப்போ மம அகம் போகிறதுக்கு சொல்கிறார் புறப்பற்று தான் என்னை சேர்ந்தது அகப்பற்று தான் அகங்கிறது இந்த வாமனாவதாரம் எடுத்தார் மகாவிஷ்ணு பலி தன்னை வந்து மண்ணுக்கு கொடுத்தார் தலையை கொடுத்தார் ரெண்டு அடியில் பூமியும் உலகத்திலே மூணாவது எங்கன்னார் அப்போ தன்னுடைய தலையை நீட்டினான் அப்போ என்ன சொல்லணும்னா என்னை சேர்ந்த சொத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் அதுதான் மமன் அதுதான் புறப்பற்றுகள் அகங்கிறது என்னுடைய பற்று அதாவது எனக்கு அகங்காரம் ஆனவன் ஜாத்தியர் அதனால் தலையை நீட்டானோம் அது என்னுடைய என்னை இழந்தரம் அப்படி என்னை இழந்தரம்னு சொல்கிறதையும் அகம் மமன் சொல்லப்படுது தன்னை சேர்ந்தது தான் நான்கிறது இந்த நம்ம மனட்சியில் இந்த சரீர காம்ப்ளக்ஸோடு இருக்கக்கூடிய இந்த விஷயம் என்ன சேர்ந்த மனைவி மக்கள் வீடு வாசல் பத பதவி பங்களா சொத்து சுதந்திரம் பல் எண்ணம் எல்லாம் சகலம் இதெல்லாம் போன பிறந்தான் அப்போ அந்த ஜீவன் பரிபக்குவாரத்துக்கு தயாராக இருக்கான் அப்போ என்ன சொன்னான் கந்தனை அடைய அனுபூதிக்கு கந்தன் அனுகிரகம் பண்ணால் கந்தனால் அனுப்புகிறோம் அப்போது முதல்ல இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுறோம் இது வந்து இதில் பாகவரத்தில் அடிக்கடி பார்க்குறோம் நான் யாருக்கு நான் அனுகிரகம் பண்ணேன்னா அவங்கள்ட்ட இருக்கிற தத்திர முதல்ல பிடிங்கிடுவேன் என்றார் ரெண்டு மூணு இடத்துல சொல்கிறார் எல்லாத்துலையும் யாருக்கு அனுகிரகம் பண்ணேன்னா அவர்களுக்கு வந்து வித்யா தபஸ்யம் அந்த செல்வம் எல்லாத்துலையும் அந்த கர்வம் போயிடுங்கிறார் அப்படி இருந்தால் அவங்கள்ட்ட எல்லாத்தையும் பரிச்சியை நடுநோடல இருத்திடுவேங்கிறார் அப்படி என்ன நடத்தினா வந்து அவனுக்கு பந்துக்கள் கூட இல்லாமல் பண்ணிட்டா அப்போ வேறு வழியே இல்லாமல் முருகனை தவிர வேற யாரும் நமக்கு அடை இல்லை அப்படிங்கிற ஒரு இது வரும் அதனால் சொல்கிறார் இந்த பூலோகத்திற்கும் சொர்க்கலோகத்திற்கும் தலைவன் மா சௌக்கியமாக இன்பம் கொண்டவர் துன்பம் இல்லாதவர் சிவயோகமூர்த்தி இனிமையாக பேசக்கூடியவர் மகிழ்ச்சியை கூடக்கூடியவர் அனுகிர அனுகிரகம் அந்த லீலைகள்லாம் செய்யக்கூடியவர் நீயே அப்படி இருக்கிறதுனால அப்படிதான் நீ அப்படிங்கிறது அடியனுக்கும் எனது அதான் மம யான் ந என் நான் அகம் அப்படிங்கிற வெளியில இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தம் ஆசை உள்ள இருக்கக்கூடிய சம்பந்தம் அகம் அதை சொல்ற அதான் அகங்காரம் எல்லாத்தையும் அதை முடித்து அதனால் ஏற்படக்கூடிய ஆத்மலாபம் ஆனந்தத்தை உபதேசம் பண்ணு என்னை இப்படி அப்படியே உபதேசம் பண்ணும் உபதேசிக்கிறோம் உல்லாசங்கிறதுல அந்த இன்பம் சூர சூரபத்மம் மற்றவர்கள்லாம் முடித்தார் தேவசேனாவை தேவசேனா தேவையான இல்லை தேவசேனா தான் தேவசேனாவை அந்த திருப்பரங்குன்றத்தில் கல்யாணம் பண்ணிட்டார் சௌக்கியமாக அந்த அருள் சக்தியை இந்த உல்லாசங்கிற காமிக்கிறது நிராகுலாங்கிறதுல ஒரே வியசனம் கஷ்டம் ஒரே அது இல்லாமல் பண்ணுறது தான் அப்படி இருக்கிற துன்பம் இல்லாமல் இருக்குது அந்த திருச்செந்தூரில் ஜெயந்தி இருக்கான அலைகள் ஓடாம ஓயாமல் விழுந்து அவர் அடித்தாலும் அவர் சாந்தமாக அப்படி சௌக்கியமாக இருக்கார் சுகத்தை கொடுத்து துன்பத்தை கொடு முடிக்கக்கூடிய மூர்த்தியாக இருக்கார் யோகங்கிறது அந்த பயணியில் இருக்கான் சன்னியாச கோலத்தில் ஆண்டியாக இருக்கான் ஞானதண்டத்தை வச்சுட்டு இருக்கான் சிவயோக பரானாக இருக்கான் அவன் வந்து அப்படி இருப்பதையும் அரு அனுகிரகம் பண்ண கோடு கோ ஒரு கோலத்தை காமிக்கிது கீதாங்கிறதுனால திருவேரகமான சுவயமொழியிலும் அந்த கந்தவேளானவன் குருபரனாக இருக்கான் உபதேசம் பண்ணுறார் அப்புறம் சல்லாபம் சொல்கிறது மூலமாக குன்று தோராடிய குமர குருவன் மாதிரி குருபரன் மாதிரி குன்று தோராடி குருவன் மாதிரி திருத்தணிகிலும் இச்சாசக்தியான இச்சாசக்தி இச்சாசக்தியான வள்ளி பிராட்டி வல் வல் அப்படி கல்யாணம் செய்து கொண்டு எல்லா ஆத்மாக்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வள்ளல் தன்மையோடு இருக்கான் வினோதனுங்கிற பழமதிர் சோலையில் இருக்கக்கூடிய ஞான தயாபுரனாக வேதாகமங்களோட விளையாடிந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய ஞான சக்தியோடு இருக்கக்கூடிய காமிகள் இப்படி திருப்பரங்குன்றம் அப்படி திருச்சீரல் லவாய் சொல்லப்பட்ட அந்த திருச்செந்தூர் ஜெயந்தீஸ்வரம் திருவாவின்கூடி பழனி திருவேரகம் அதான் சுவாமி மலையம் திருத்தணிகம் எடுத்தது பழமொதி சொல்லி எப்படி ஆறுபடை வீடுகளும் ஆறுமுக பெருமான் எப்படியும் அனுகிரகம் பண்ணுறாங்கிறத இந்த விஷயத்தில் காண்பிக்கிறார் தான் அனுபவத்தில் இங்கே பின்னால் வரப்போகிறது இல்லையா வேதாகம ஞான வினோத மனோதீதான முருகாங்கிற அர்த்தத்துக்கு அழகுத்தை காண்பிக்கிறது அவர் இளமையை காண்பிக்கிறது தெய்வத்தன்மையை காண்பிக்கிறது ஞானம் அப்படியே பரிமளம் ஞான இருக்கு சந்தோஷத்தை காமிக்கிங்க ச மதுரத்தை காமிக்கிறது இனிமையா இருக்கு இப்படி ஆறு ஆறு அர்த்தத்தை சொல்றதையும் அழகு இளமை தெய்வத்தன்மை ஞான மனம் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமையா இருக்கு மதுரத்தை நிகண்டோ முருகு கல் இளமை நாற்றம் முருகவேல் விழா வனப்பம் நிகண்டில் சொல்றதுங்க அப்போ எல்லாமலை இணைய இழந்த நலம் நமக்கு வந்து ஆகாசத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கத்தில் நமக்கு வந்த போகம் வேண்டாம் இந்த மண் உலகத்துல பூமியிலையும் நமக்கு சொர்க்கம் வேண்டாம் மனை மக்கள் வீடு வாசல் பல பதவங்களா என்னுடைய சொத்து சுதந்திரம் பதவி எல்லாருக்குலையும் அதுதான் புறப்பற்று அதுப்புறம் அகப்பற்று எனக்கு இவ்வளவு ஒரு சக்தி இருக்கு எனக்கு ஒரு சக்தி இருக்கு நான் அப்படி நான் அந்த அகங்கார இந்த ரெண்டுமே போறாப்புல இருக்கு பொதுவாக ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய மூணு விதமான ஈஷனை சொல்வார்கள் என்ன புத்தரேஷனா ஸ்திரீ ஈசனா இந்த மூணு ஈஷனாவையும் முடிக்கிறாப்புல காமிக்கிறாரு அப்படியும் கண்ணனும் இப்படி அனுகிரகம் பண்ணதை பார்த்தோம் யாருக்கு அனுகிரகம் பண்ணனோ அவள்கிட்ட இருக்காது அத்தனைத்தையும் பிடிக்கிற வேன்னு இந்த பாகவரத்தில் சமஸ்கந்தம் இந்த பூர்வார்த்தத்தில் இந்த கிரிதாரியாக இருக்கான் அதுக்கப்புறம் இந்திரன் வந்து நமஸ்காரம் பண்ணும் அவருடைய மதம் எல்லாத்தில் கர்வம் எல்லாத்துக்கும் முழுக்க அடைக்கட்டும் அதுக்கப்புறம் சொல்லுவார் அதே மாதிரி பலிச்சக்கரவர்த்தி அடைக்கணும் அப்பவும் சொல்லுவார் அவர் அப்புறம் பிரம்மாட்டியம் அப்படின்னு சொல்லுவார் இது பல இடத்துல வருது மூணு நாலு இடத்துல வருது அப்படியும் எல்லாத்தையும் விடுறதுல தான் க்ஷேமம் வர்றதுங்கிறத காமிக்கிறார் அப்போது ஒரு ஸ்திரீ பொதுவான குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீ அவர் வந்து கல்யாணம் பண்ணி வரார் அப்போ என்ன அவருடைய பந்துக்கள் அப்பா அம்மா அவருடைய அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் அவருடைய பழைய வஸ்துக்கள் சக்கலத்தையும் வீடு எல்லாத்தையும் விட்டுட்டும் ஒரு சுத்தமான ஒரு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு பதியை வந்து அடைகிறான் அப்போது கனிமையாக வருபோதும் அந்த பதி நல்ல நல்லவன் அவன் நல்லவாரு அவன் க்ஷேமமாக எல்லாத்தையும் அது மாதிரி இந்த ஆத்மா அடியன் ஆத்மா அந்த அருணுகிரநாதர் சொல்கிறார் அடியன் ஆத்மா நமக்கு ஆத்மா நாயகனாக இருக்கும் பரமாத்மா யார் கண்டவன் அவனை நாடி உள்ளையும் புறமும் இருக்கூடிய அதாவது மமாங்கிறதும் அகங்கிறது பந்தங்கள் எல்லாத்தையும் சுத்தமாக கட் பண்ணிட்டு அதான் முதல்ல அகங்காரம் போகணும் மமக்காரத்தை கட் பண்ண அகங்காரம் போகணும் அகங்காரம் போனால் மமமார போகணும் இது மியூச்சுவலி இன்க்ளூசிவாக இருக்கும் எக்ஸ்க்ளூசிவாக பண்ண முடியாது அப்படின்னு அப்போது அந்த பரமாத்மாவின் பிரம்மத்தோட முருகப்பெருமானோட ஒன்றாக சேர்ந்து அப்போது அப்போ அந்த அனுபவமான பிரம்மானுபவத்தை அடையும் அதுக்கு தான் அந்த அனுபூதி அதை அடைய முடியும் அதுதான் அடைய வேண்டும் அதுதான் உண்டான ஒரு குறிக்கோடு அதுதான் லட்சியம் அப்போ அப்படி இருக்க அதுக்கு அனுகிரகம் பண்ணுப்பா உபதேசம் பண்ணுப்பா அப்படின்னு அந்த அனுகிரகத்தை க்ஷேமத்தை அடைவதற்கும் உபதேச வார்த்தையை அடியனுக்கு சொல் அப்படின்னார் அதுதான் அப்புறம் தான் சொல்ல போற சும்மாயிர சொல்லறேன்னு சொன்னார் இல்லையா சும்மாயிர சொல்லார் அப்படின்னு சொல்றாருங்க அதனால அதனால உல்லாசனும் நீ நிராகரனும் நீ யோகனும் நீ ஹிதனும் நீ சல்லாபனும் நீ வினோதனும் நீ அப்படின்னு சொல்றார் இப்படிப்பட்ட ஆறுமுகமான பொருள் நீ அருளர் வேண்டும் சொல்ல முடியா அந்த பொருள் சண்முகம் அதுதான் பரமாத்மா பரமாத்மா தண்ணி கொடுந்தார் அப்போ இந்த ஜீவன் போய் அப்படியே கலந்துரும் எப்படி நதி வந்து சமுதிரத்தை போய் கலந்து கொடுத்தப்பறம் தனியாக ஐடென்டிட்டி கிடையாது நம்ம வேணும் சுரபதியே பூபதியேன்னு இப்படி வந்து சம்போதனை பண்ணி அவர்கிட்ட பிரார்த்தனை பண்றது அப்படியும் தேவலோகபதியான்னால பரலோகின் பக்தியும் அதாவது ஐகிகா ஆமுஷ்பிகா பலன்கள் ரெண்டையும் கொடுக்கக்கூடியவன் முருகன் சுப்பிரமணியன் ஞானஸ்கந்தன் சர்வம் ஞானஸ்கந்தார்பண மஸ்து கவேல் முருகனு கரோரா